அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு காதல காதல் நூல் காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் தான் விரும்பியவற்றை பகைவர் அறியாமல் அனுபவிக்கக்கூடிய அரசன் அந்த பகைவரால் வஞ்சிக்கப்பட மாட்டான் அரசன் தான் அனுபவிக்க கருதின இன்பப் யாரும் அறியாமலே பெற முயல வேண்டும் அவ்வாறு யாருக்கும் அறியாமல் இன்பப் பொருளை நுகர்வானேயானால் பகைவருடைய சூழ்ச்சித்திறன் அந்த அரசனை ஒன்றும் செய்துவிடாது இந்த இடத்துல திருவள்ளுவர் குற்றம் கடிதல் அதிகாரத்தில் இதை பேசுகிறாருங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற குற்றங்களை விட இந்த குற்றத்தை பெரிய தவறாக அரசர் விஷயத்தில் கருத வேண்டியதில்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார் நீ ஒருவேளை காம உணர்ச்சி காமத்துக்கு வசப்பட்டிருந்தா கூட அதை யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோ அது தப்புல ராஜாவுக்கு ஆனால் நீ ரொம்ப ஆசைப்படுறவன்னு தெரிஞ்சால் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் பகைவர்களும் சேர்ந்து உன்னை அழித்து விடுவார்கள் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி இது அரசனுக்கு மாத்திரம்தான் எல்லாருக்கும் இது இந்த நியாயம் பொருந்தாது ஆகவே அரசர்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு அனுமதியை கொடுத்ததாக நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் ஆக அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த இதை குற்றத்தை பெரிய குற்றமாக அரசன் விஷயத்தில் திருவள்ளுவர் கருதலை இந்த விஷயத்தில் நீ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த குற்றத்தையும் கடியணும் இதில் இன்னொரு நுணுக்கமும் இருக்குது யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் இப்படி இருக்க முடியாது அதனாலேயே அந்த குற்றம் வராது அந்த நுணுக்கமும் இங்கே புரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு ஸ்லோகம் உண்டு நம்ம வயசு சம்பாதிக்கிற பணம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஜபிக்கிற மந்திரம் சாப்பிட்ற மருந்து அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் விஷயம் அப்புறம் கொடுக்குற தானம் அப்புறம் நம்மளை மற்றவங்க புகழ்ந்தது இகழ்ந்தது இதெல்லாம் இந்த ஒம்பது விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு ஆயுர்வேத்தம் கிரக்சித்திரம் மந்திரம்வுஷதி சமாக தானம் மானமான உச்ச நவகோபியானி மனிஷிபிகி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் இப்போ நம்ம பதவுரையை பாக்கலாம் காதல தான் விரும்பிய பொருள்களையும் காதல் விருப்பத்தையும் ஏதிலார் பகைவர் அரியாமை அறியாமல் உய்கிற்பின் அனுபவிக்கும் திறமை உடையவனானால் நூல் தன்னை கெடுக்கும் எண்ணம் கொண்ட பகைவருடைய எண்ணமானது அதாவது சூழ்ச்சித்திறன் இந்த இடத்துல நூலுங்கிறதுக்கு அது அர்த்தம் ஏதில் கெட்டுவிடும் தான் விரும்பிய பொருட்களையும் விருப்பத்தையும் யாரும் அறியாமல் அனுபவிக்கும் திறமை உடையவனானால் தன்னை கெடுக்கும் எண்ணம் கொண்ட பகைவருடைய எண்ணமானது அதாவது சூழ்ச்சித்திறனானது ஏற்படாது கெட்டுவிடும் என்று பொருள் திருவள்ளுவர் இதை ஏற்றுக்கொண்டார் சொல்றதை விட மறைமுகமாக இயலாது எனவே இந்த குற்றத்தையும் கடிந்துவிட வேண்டும் என்பதுதான் அறியாமை உய்க்கிறின் ஏதில ஏதிலார் நூல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்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 வாழ்க வள்ளுவம் வளர்க மனித நிலையம்